நமக்காக மரித்து உயிர் இப்பொழுது பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு குற்றம் சாட்டும் குந்தகன் The Accusing Adversary வாசிக்க வேண்டிய பகுதி ரோமர் எட்டாம் அத்தியாயம் இருபத்தி ஆறாம் வசனம் முதல் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரை அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றப்படி வேண்டிக் கொள்ளது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பர்சுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னது என்று அறிவார் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் எவர்களை முன்கொறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே ரோமர் எட்டாம் அதி அத்தியாயம் முப்பத்தி வசனம் கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும் ஹூ வில் பிரிங் எனி சார்ஜ் chosen? பெயரே சகோதரர் மீது குற்றம் சாட்டுகிறவன் என்று வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அத்தியாயம் பத்தாம் வசனத்தில் இருந்து காண்கிறோம் அக்யூசர் இதை அவன் பகலும் இரவும் செய்து கொண்டே இருக்கிறானான் இதை எதிர்த்து கிறிஸ்து எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று எப்ரேரிந்திலே வாசிக்கிறோம் அவன் பகலும் இரவும் குற்றம் சாட்டுகிறான் ஏசு நமக்கு எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இடையறாது குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு இடைவிடாது பரிந்து பேசுகிறவர் கிறிஸ்து தனது பாவங்கள் என்னவானது என்பதை விட முக்கியமான அறிவு கிறிஸ்தவனுக்கு வேறு இல்லை தான் காணாமல் போனதை அவன் உணர்ந்து கண்டபடி நடப்பதில் இருந்து மனம் திரும்பி கிறிஸ்துவை தன் ரஷகராகவும் ஆண்டகராகவும் ஏற்றுக்கொண்ட அதே நொடியில் அவனது பாவங்கள் யாவும் அவனது பாவங்களை கர்த்தர் தமது முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டார் அது அவருடைய அன்பின் நீளம் அவனுடைய பாவங்களை அவர் மேகத்தைப் போல் அகற்றிவிட்டார் அது அவருடைய அன்பின் உயரம் அவனுடைய பாவங்களை கிழக்கு மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் விளக்கிவிட்டார் அது அவருடைய அன்பின் அகலம் அவனுடைய பாவங்களை அவர் ஆள் கடலில் விட்டார் அது அவருடைய அன்பின் ஆழம் நமது பாவங்களை ஆண்டவர் மன்னித்ததோடு அல்லாமல் அவற்றை மறந்தும் விட்டார் நினைக்க மாட்டேன் இனி அவற்றை நினைக்க மாட்டேன் என்று கடவுள் சொல்பவைகளை நினைக்க உங்களுக்கும் எனக்கும் என்ன உரிமை உண்டு நீங்கள் ஒருபோதும் பாவமே செய்யாதது போல கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை பணியை போல் வெண்மையாக்கிற்று அதைத்தான் ஏசாய ஒன்று பதினெட்டுல வாசிக்கிறோம் நீதிமன்ற பொருள் இதுதான் நீங்கள் வெறுமனே மன்னிக்கப்படவில்லை முழுவதும் நீதிமன்ற்கள் ஆக்கப்பட்டு விட்டீர்கள் பரிசுத்தமான கடவுளின் அனைத்து நிபந்தனைகளையும் கிறிஸ்துவ நிறைவேற்றி அவரை திருப்திப்படுத்திவிட்டார் இயேசுவின் ரத்தம் உங்களை கழுதியதோடு உங்களை மூடிக்கொண்டும் இருக்கிறது என்று பிசாசிடம் சொல்லுங்கள் வெளிப்படுத்தல் பன்னிரெண்டு பதினொன்றிலே வாசிக்கிறோம் அவர்கள் ஆட்டுக்குட்டியான ரத்தும் பிசாசை மேற்கொண்டார்கள் ஆதாம் பாவம் செய்த பிறகு அல்ல உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே உலகின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு விட்டார் உலகம் முடிந்த பின்னரும் யுகாயுகமாய் இந்த நட்சேதியே பாடலாய் தொனித்து கொண்டிருக்கும் தனக்கு பாவம் இல்லை என்று எந்த விசுவாசியும் சொல்ல முடியாது அவன் அப்படி சொன்னால் அது தன்னையே ஏமாற்றுவதாகும் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் சத்தியம் நமக்குள் இராது என்று ஒன்றியோவான் ஒன்று என்பதிலே வாசிக்கிறோம் செய்ய வேண்டியதை செய்யாதது என்னும் பாவங்கள் வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவைதான் செய்யக்கூடாதவற்றை செய்தது என்னும் பாவங்களை விட அதிகமா இருக்கும் சென்ஸ் ஆப் ஒமிஷன் அவுட் நம்பர் இம்மானுவேலின் ரத்த வெள்ளத்தில் எப்பொழுதும் அமிழ்ந்து கிடப்பதே நம்முடைய வெற்றிக்கு ரகசியம் கடவுள் நம் சார்பில் இருக்கும் நமக்கு எதிராக இருப்பவர் யார் இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார் ஆகவேதான் பவுல் இவ்வளவு ஆணித்தரமாக ரோமருக்கு எழுதும் பொழுது தன்னுடைய ஆவேசத்தை ஆத்திரத்தை அவன் இங்கே காட்டுகிறான் முப்பத்தி வசனம் முதல் முப்பத்தி வசனம் வரை தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் ரோமர் எட்டாம் தியாயும் தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவை மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று அவன் வெற்றி முழக்கம் கொடுத்தான் பிசாசு உங்கள் மீது குற்றம் சாட்டும் போது அவன் காதில் இந்த வேத பகுதியை கத்தி விடுங்கள் வாளை சுருட்டி உயிர் தப்ப அவன் ஓட்டம் பிடிப்பான் உங்கள் பழைய காலத்தை பிசாசு உங்களுக்கு நினைப்பூட்டினால் நீங்கள் அவனது எதிர்காலத்தை அவனுக்கு நினைப்பூட்டுங்கள் your past, you better remind him of his future. அவன் தோண்டிய விதம் ஒருவேளை நமக்கு தெளிவாக தெரியாவிட்டாலும் அவனது முடிவு தீர்க்கமாக திருவசனத்தில் ஆழ்கடலிலே அக்னியிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள் எனவேதான் ஞா சாமுவேல் ஐயர் அவர்கள் தரங்கம்பாடியை சேர்ந்தவர்கள் அழகான ஒரு பாடலே கீர்த்தனையிலே பாடினார்கள் நான் அதை பாட முயற்சிக்கிறேன் என் ிரு கையிலே என உண்டு நீ சொல் மனமே என கென்ன உண்டு நீ சொல் மனமே பாபமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர் சாபமோ தீர்த்தார் சர்க்குருநாதன் சஞ்சலமினி ஏன் நெஞ்சமே மகிழாய் என் மீட்பருயிரோட என கென்ன கூரையொண்டு நீ சொல் மனமே ஏன கென்ன நீ சொல் மனமே கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு யார் குற்றம் சாட்ட எங்கள் மகாபுரிய தேவனே உம்முடைய குமாரனாய் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் எங்கள் பாவங்களை மன்னித்தது மட்டுமல்ல அவைகளை மறந்தும் விட்டீராண்டுவரை நீர் மறந்தவற்றை நினைப்பூட்டுவதற்கு எங்களுக்கு என்ன உரிமை உண்டாண்டுவரை ஆனால் அந்த பாவங்களை திரும்ப திரும்ப பிசாசு எங்களுக்கு நினைப்பூட்டும் பொழுது இன்றைய தியானத்தை தேவரீர் எங்களுக்கு நீர் நினைவுபடுத்த நாங்கள் செபிக்கிறோம் பிசாசுக்கு எதிராக ஆட்டுக்குட்டியான இரத்தத்தை கொண்டும் சாட்சியின் வசனத்தை கொண்டும் நாங்கள் போராட எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் என் உயிரோடு இருக்க என்ன குறைவு எங்களுக்கு உண்டு ஒரு குறைவும் இல்லை ஆண்டுவரே நன்றி நன்றி நன்றிவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்